அந்த அத்தன நாடீஸ்வரூபத்தை பாக்கிற பாதி அம்பாள் பாதி பரமேஸ்வரன் அப்படித்தானே இருக்கணும் அர்த்தநாதீஸ்வர ஸ்வரூபத்துல அம்பாள் ஒரு பாதி பரமேஸ்வரனுக்கு ஒரு பாதிக்கு அம்பாளுக்கு அதுல இடது பக்கம் அம்பாள் பாமகம் வலது பக்கமானது பரமேஸ்வரன் இப்படி இருக்கணும் அப்படி பார்த்து வழக்கம் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு பார்த்தா வேற மாதிரி இருக்கேங்கிற என்ன இந்த பக்கம் இருக்கிற சிவனை காணோமேன்னர் ஒரு பாதி தான் சாப்பிட்டேன் இன்னொரு பாதியும் சாப்பிட்டீரோ அப்படிங்கிறார் ஒரு காலத்த நீங்க பரமேஸ்வருடைய இடது பக்கத்தை நீங்க எடுத்துட்டு இடது பக்கம் இல்ல அவருக்கு வலது பக்கத்துல பரமேஸ்வர் இருக்க இடது பாகம் முழுக்க அப்பால்தான் இருக்க ஒரு பாதித்தான் இருக்க ஒரு பாதி இல்ல எந்த பாரதி பரமேஸ்வரீஸ்வரன் இருக்கும் பொழுது ஒரு பகுதியானது வலது பக்கம் எப்படி இருக்கணும் வெளவில் இருக்கணும் பரமேஸ்வருடைய ஸ்வரூபம்னா விளவெள்ளியல் இருக்கணும் அம்பாளுடைய ஸ்வரூபம்னா சிவப்பா இருக்கணும் அருணாம் கருணா தனங்கிதா அப்படின்னு ஒரு பகுதியானது வலது பக்கம் விளவிலையல் இருக்கணும் இடது பக்கமானது சிவந்ததாக காணப்படணும் அதே போலயே இடது பக்கத்துல ஸ்தனங்கள் இருக்கணும் வலது பக்கத்துல ஸ்தனம் இருக்கப்படாது அது பரமேஸ்வரனா ஷிவா இருக்கப்பட அம்பாட்டிய பக்கத்துல மூணாவது கண்ணு சந்திர முறை விடுவிட சந்திர பேர்தான் பரமேஸ்வரன் சேர்ந்தது பரமேஸ்வர் சந்திரனுக்கு அனுகிரகம் பரமேஸ்வரன் தலையெல்லாம் அப்படின்னு இந்து சேகரம் சந்திரசேகரம் அப்படின்னா வேறு வந்தது பரமேஸ்வரனுக்கு அவர் தலையில இருக்கணும் ஆனா அப்பா உங்க தலையிலயே இருக்க என்னடான்னு மூணாம் கடை நீங்களும் வச்சுட்டு அது எப்படி வர முடியும் உடம்பு முழுக்க பரமேஸ்வருக்கு வெள்ள பாகம் இருக்கணுமே அது இல்லவே இல்லையே எல்லாமே சிவப்பா தோன்றது தனங்களை கொஞ்சம் காப்போல காணப்படுறது அப்படி இல்லையே ஏமா இப்படி நிக்கிறது ஒண்ணும் தெரியலையே இல்ல அந்த இன்னொரு பகுதி இருந்த பரமேஸ்வருடைய ஒரு பாதி அதையும் நீங்க சாப்பிட்டேடோ அதையும் நீங்க ஆக்கிரமிச்சுண்டோ உங்களுடைய ஸ்வரூபமா ஆக்கின்றேடோ துவயா கிருத்வா தங்களுடைய உருவம் இருக்க பாத்தட சகலம் அருணாபம் எல்லாம் சிவப்பா இருக்கு திரணயனம் மூணு கண்கள் சரங்களுடைய வெயிட்டுனால கொஞ்சம் முன்னால சமைஞ்சிருக்கா போல இருக்கு கூட்டியில சசி சூடா கூட்டம் அந்த சந்திர பிறையான தலையில இருக்கு இருக்க வேண்டியதான குணங்கள் உங்ககிட்ட இருக்கேன் அந்த பரமேஸ்வரன் உங்களுக்குள்ள அந்தர்பத்தை அடைந்தாடோ ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தோம் ஆனா இதுல என்ன சொல்ற கொஞ்சம் பார்க்கணும் சிவசக்தி ஐக்கிய ரூபே இந்த சிவநானவன் சக்தி தத்துவத்துக்குள்ள அந்தர்பாவத்தை அடைந்தார் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த சொல்லுவார் இந்த சிவசக்தி ஐக்கியம்னா என்னது இந்த சிவனானவன் ஜீவனாக இருக்கா நேவானு பிராவிடது இந்த சிவனானவன் ஜீவனாயிட்டான் தமிழ்ல சிவன் சீவன் எழுது ஒரு சிவனுக்கு மேல ஒரு கும்ப ஒரு தீர்க்கம் வச்சுட்டா அது சீவன் ஆயிடுவார் இந்த என்ன தீர்க்கம் ஆயிடுதுன்னு இவனுக்கு ஒரு ஆவரணம் அந்த ஆவரணம் எனக்கூடிய தீர்க்கம் வந்தத்தினால இவன் ஜீவன் அந்த ஆவரணம் இவனுக்கு போகணும் எப்படி போகும் அந்த மூணு மலங்கள் போகணும் ஆணவ மலர் காகிக மலம் மூணு மலங்கள் இவரவனுக்கு போகணும் அந்த அதத்தான் முன்னாள் அப்படிங்கிற மலங்கள் அங்க நான் சொல்லும் பொழுது மலங்கள்ன்னா அவித்யாஸ்மிதா ராகத்வேகா அபினிவேஷம் சொன்னேன் ஆனா இங்க மெஜமான மலங்கள் என்ன ஆணவ மலம் காகிக மலம் கார்மிக மலம் இந்த ஜீவன் தான் பண்ணி நான கர்மாக்கள் இவனுக்கு மலமா வந்து அந்த கர்மாக்கள்லாம் இவன் போக்கடித்துக் கொள்ளணும் எப்படித்தான் கர்மாக்களை போக்கடிக்கிறது கர்மாக்களை கெட்ட கர்மா பாப கர்மாக்களை பண்ண நல்ல கர்மா பண்ணினா போயிடும்னு சில பேரு சொல்றாரு ஆனா எல்லாத்துக்கும் சில பாபங்களுக்கு புண்ணியம் பண்ணினாலும் போகாது புண்ணியம் பண்ணினதுக்கு தனி பலம் பாபம் பண்ணினதுக்கு தரை பலம் ஆனா சில பாபங்கள் சில புண்ணிய கர்மாக்கள் பண்ணினா போறது அதுக்கு என்ன இது பிராக்சித்த கர்மாக்கள் எததுக்கு பிராக்சித்தம் விதிச்சிருக்கோ அந்த பிராக் சித்த கர்மாக்களை முன்னால பண்ணிருந்த பாபம் அதனால கட்டாயிடலாம் அது ஒண்ணு ஆனா எல்லா பாபமும் எல்லா புண்ணியத்தினால போகாது அப்ப எப்பதான் போறது கர்மாக்கள் எல்லாம் அனுபவிச்சான் சார் போகும் சரி அனுபவிச்சிருவோம் எந்த பிறவியில் ஆறுதான் நமக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமோ பாப்போம் ஒரு கோடி ஜென்மாக்களுக்கு இருக்கு அத்தனை பாபங்களும் நீங்க அனுபவிக்கணும்னு சும்மா அனுபவிப்பட அப்ப என்ன பண்றேன் அனுபவிக்கிறதுக்காகவே வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும்னு நல்லதோ கெட்டத பண்ணாமல் உங்களால் இருக்க முடியுமா உங்களால் சும்மாவும் இருக்க முடியாது அப்ப எப்படிதான் பண்றது கர்மாக்களை எப்படி ஜெயிக்கிறது அப்பா அப்படியே திருமணி தான் தேவி நாராயணாகதிபன்னா என்ன ஏற்படுவதுன்னார் உங்களுக்கு கர்மாக்களை நாசம் பண்ணக்கூடியதான வலிமை ஏதோ ஜானம் அஜானத்தையே விவர்த்தகம் அஜானம் அஜான காரியங்களான கர்மாக்களை அதுதான் போக்கணும் இந்த கர்மாவு போக்கும் பொழுது என்ன பண்றது தெரியுமோ நான் அந்த கர்மாவனால உண்டானதான சரீரத்தையும் அந்த ஆணவத்தையும் சேர்ந்தழிக்க போனாதான் இவனால பார்க்க முடியும் ஆகையால் இந்த ஜீவனுக்கு சிவ சிவன்தான் ஜீவனாக காணப்படுகிறான் ஆவரணத்தினால் அந்த சக்தி தத்துவம் என்ன பண்ணித்தான் தெய்வாத்ம சக்தி பரமேஸ்வர அப்படின்னு தெய்வாத்ம சக்தி பரமேஸ்வரன் அந்த காண்பித்ததுமே என்ன ஆயிடுது நர் இப்ப ஜெய்வனும் இல்ல சிவனும் இல்ல என்ன இருக்கு நர் பரபக்வம் ஒண்ணு தருவயா திரு போச்சு அசரீரம் பாவதந்தம் வெறும் பக்தி ஸ்லோகமா பாக்கக்கூடாது நீங்க உபரிஷத்த கண்ணோண்டதான் பாக்கணும் சரீரமும் போயாச்சு சரீரம் போயாச்சுன்னா அசரீரமான ஒரு நிலைக்கு வந்திருக்கு அதனால இப்ப என்ன காணப்பட்டது லௌஹித்யமே தசிய சர்வசமி மறுசா எங்க பார்த்தாலும் சிவந்ததான ஒரு அந்த ஸ்வரூபம் காணப்படுகிறது அது தத்வத்ரூபம் சகல மருநாபம் திரணயனம் இதே திரணயனம்ங்கிறது கீழ முன்னால போன ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது சசி வைஸ்வானீம் அப்படின்னு சொன்னார் வர சூரியன் சந்திரன் நெருப்பு என்று இது மூணு அப்பா அட்டைய ஸ்வரூபம் நான் அங்கே இங்க என்ன சொல்றது அந்த மூணு தானே சொன்ன சூரியன்லத்துல என்ன தேஜஸோ சந்திரல என்ன தேஜசோ அஜ்ரையில என்ன தேஜஸ்தோனா தமன சதி வைஸ்வான அந்த மூணு தேஜஸும் பிரம்ம தேஜஸ் பாசத்தின அந்த ஒளியினால பிரகாசிக்கிறது சூரியன் உலகத்தை ஒழிக்கிறார் என்று சொன்னேன் சூரியனுக்குள்ள இருக்கிறது பரமாத்மாவுடைய ஒளி சந்திரர் ஒழிக்கிறார் சொன்னா சந்திரனுக்குள்ள இருக்கக்கூடியதான் இந்த அப்பாண்டி ஒரு ஒளி அந்த தான் சொல்றது ஒரு தயையும் வெளியில கொண்டு வந்ததான ஒரு ஸ்வரூபம் அந்த அம்பாள் பரமேஸ்வருடைய ஸ்வரூபமாகவும் பரமேஸ்வரனுக்கு ஜீவ சாகித்ய ஸ்வரூபம் கொடுக்கக்கூடியதான பரம கருணாமயமான ஒரு அம்சத்தை இங்க நமக்கு சொல்றார்கள் இதுதான் அருணகிதர்நாதர் ஒருவரை பங்கில் உடையால் திரம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி அப்படின்னு அருணகிர ஒருவரை பங்கில் உடையால் திரம்பகனை அந்த திரம்பகனா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனே தனக்குள்ள வச்சுட்டாளாம் எதற்காக அப்படி சொல்ற கேள்வி அப்படின்னா அந்த பரமேஸ்வருடைய சுரூபம் உடனே சேர்க்கணும் ஜீவனுக்கு பரமாத்மா சாயித்தியம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சுரூபம் நமக்கு இதுல விசேஷமாக சொல்லியிருக்க அப்படிப்பட்டதான ஒரு ஸ்லோகம் இன்னைக்கு பார்த்தோம் அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அம்பாள் தான் தன்னுடைய சத்வ ரஜ சமூக குணங்கள் தன்னுடத்துல இருக்க தனக்கு இருக்கிற மாயில இருக்கிற குணங்கள்னால மூணு திரிமூர்த்திகளையும் உண்டு அந்த திரிமூர்த்திகளையும் அந்தந்த ஷேகளை கொடுத்தா அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம் லோகக்ஷேமத்திற்காக ஏற்பட்டதான ஜெகத் ஜன்மஸ்தி காரணத்தும் எனக்கூடியதான லட்சணத்தை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறேன்